வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தன அறிவு ஆனந்தம் அறிவு ஆணியே அதுவே சக்தியும் ஆகும் ஆம் அறிவு ஆனந்தம் அறிவு ஆணியே அதுவே சக்தியும் ஆகும் என்கிறார் பேகன் நன்றி வணக்கம்